प्रपन्न तोत्र कृष्णाय दुहे ிாத்தய தோத்திரவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நம சன்னியூ மகாபாஹோமாஷ்ணர் இந்த இன்னும் தெளிவாக அர்ஜுனனுக்கு புரிகிற மாதிரி விஷயத்தை உபதேசம் பண்ணுறார் தூ ஆனால் சந்நியாசா சந்நியாசமானது அயோகத்தா ஆப்தும் துக்கம் கர்ம யோகம் கர்ம சந்நியாசம் பண்ணினா அது துக்கத்தை தான் கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பக்குவம் இல்லாமல் நம்ம கடமையை சந்யாசம் பண்ணக்கூடாது மகாபாகோங்கிறது அர்ஜுனனை பார்த்து வழக்கம் போல அவனுடைய உற்சாகத்தை விரத்தி பண்ணுறதுக்காக ரொம்ப புஜபல வராக்கணம் உடைய நீ நன்றாக ஆழமாக சிந்திச்சு புரிஞ்சுக்கோ அயோகத்தா சந்நியாசா ஆப்தும் துக்கம் கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணினா அது ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் ஏற்கனவே சொன்னார் மூணாவது அத்தியாயத்திலே சொன்னார் மனசில் பக்குவம் இல்லாமல் கர்மத்தை சந்நியாசம் பண்ணால் மனசு கெட்டு போயிடும்னு சொன்னார் கர்மேந்திரியானி சயம்ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ உச்சத்தே அப்படின்னு மூணாவது அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் ஆகையினால கர்ம சந்நியாசம் பண்ணுறது ஜாக்கிரதையா பண்ணணும் கர்மயோகிய புகழ்ந்து பேசினாலும் பகவான் இங்கே சொல்றார் கர்ம யோகத்தில் பக்குவத்தை அடையாமல் கர்ம சந்யாசம் பண்ணக்கூடாது ஆனால் கர்மயோகத்தை பண்ணினா சன்னியாசம் பண்ணுறது சுலபமாகிடுங்கிறார் ரெண்டாவது வரியில் யோக யுக்தோ முனிஹி கர்மயோகத்தில் தன்னை இணைச்சு கொண்ட முனிவன் விவரமானவன் அர்த்தம் நமக்கு மனசில் பக்குவம் வர வரைக்கும் நாம் சந்நியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு கர்மயோகம் பண்ணுறவன் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நிஷ்காம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் அவனைத்தான் இங்கே பகவான் முனிகிங்கிறார் யோகயுக்தா முனிஹி அச்சிரேண நச்சிரேணன்னா அச்சிரேண சீக்கிரம் பிரம்ம அதிகச்சதி பிரம்மன்னா இங்கே ஆதிசங்கரர் சொல்கிறார் சந்யாசத்தை அடையராங்கிறார் கர்மயோகத்தை பண்ணுறவன் தான் கர்ம சந்நியாசத்தை அடைய முடியும் இங்கே பிரம்ம சப்தத்துக்கு எப்படி சன்னியாசம்னு சொல்றோம்னு கேட்டா ஞாசிதி பிரம்மா பிரம்மா ஹி பர்ப்பரோஹி பிரம்மா அப்படின்னு சொல்லி மகாநாராயண உபனிஷத்துல அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு நியாசமே சந்நியாசமே பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லி இருக்கு அதனால சங்கராச்சாரியார் இங்க பிரம்ம சப்தத்துக்கு பிரம்மனை அடைகிறான்னு சொல்லாம சன்னியாசத்துக்குள்ள தகுதி அடைஞ்சுடுறான் சந்யாசத்தை அடைகிறான் சொல்றார் சந்யாசத்துக்குள்ள தகுதி அடைகிறான் சந்யாசத்தை பண்ணுகிறான் பிரம்ம அதிகச்சதி ஆகவே கர்மயோகம்தான் பெரும்பாலான மக்களுக்கு நல்லது கர்ம சந்நியாசம் பண்ணுறதை விட கர்மயோகம் பண்ணுறது தான் பெரும்பாலான மக்களுக்கு நல்லது அர்ஜுனனை போன்ற மனநிலையுடையவர்களுக்கு அது நல்லது ஆக கர்மயோகத்தில் தன்னை இணைச்சு கொண்டிருக்கிற முனிவனானவன் பிரம்மத்தை அதாவது சன்னியாசத்தை சந்நியாசத்துக்குள்ள தகுதியை சீக்கிரம் அடைந்து விடுகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்